பாடம் இருபத்தி உபதேசம் செய்தல் பற்றி நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் சகோதரர்கள் ஆவர் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என நூ நபி கூறினார் ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி வசனம் நான் உங்களுக்கு நம்பிக்கையான உபதேசியாக உள்ளேன் என ஹூத் நபி கூறினார் ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனம்